அவர்கள் கூறினார்கள் ஒன்று வணக்கத்திற்குரியவன் அல்லாஹுவை தவிர வேறு யாரும் இல்லை முகமது நபிஹி வசல்ல அல்லாஹுமின் தூதராவார் என்று சாட்சி கூறுவது இரண்டு 5 நேர தொழுகையை 3 ஜக்காத் கொடுப்பது 4 ஹஜ்ஜ் செய்வது 5 ரமலானை நோன்பு வைப்பது புகாரி 8, முஸ்லிம் ஒன்று ஆறு